அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில் தேசிய இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு உடல் நலம் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் திருமூலர் உடலை கச்சிதமாக வைத்திருப்பது கவர்ச்சிக்காக மட்டுமல்ல பம்பரமாக சுழன்று நாம் செயல்படுவதற்கும் உடல் நலம் அவசியமாகிறது பண்டித ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்டத்தின் போது இருபத்தி ரெண்டு தொடர்ந்து பனிரண்டு கூட்டங்களுக்கு மேல் பேசியதை பற்றி தன்னுடைய இந்தியாவை கண்டறிதல் என்கிற நூலில் குறிப்பிடுகிறார் பயணம் செய்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் பாதை வசதி இல்லாத இடங்களில் நடந்து செல்வதற்கும் நீர்நிலைகளை கடப்பதற்கும் வெள்ளத்தை பார்வையிடுவதற்கும் உடல் ஆற்றல் பெற்றதாக இருக்க வேண்டும் உடலின் எந்த பகுதியிலும் தளர்ச்சி இல்லாத கம்பீரம் இருந்தால் அது அழகாக இருக்கும் வெளிநாட்டு தலைவர்களுடன் நம் தலைவர்கள் நிற்கிற போது அவர்களுக்கு சமமான ஆளுமை வெளிப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் உடலும் உள்ளமும் திண்மையாக இருந்தால்தான் அது நிகழ தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் உடலை அக்கறையுடன் பார்த்துக் வேண்டும் தீய பழக்கங்கள் இருந்தால் உடல் நலிந்து போகும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சத்தான உணவு இனிய பழக்கங்கள் போதுமான அளவு இழைப்பார்தல் நல்ல சிந்தனைகளை தேக்கி வைத்தல் முறையான பொழுதுபோக்கு போன்றவற்றால் உடம்பையும் உயிரையும் வளர்ப்பது அவசியம் சிந்திப்போம் உடல் பேணுவோம் நன்றி